அத்தியாயம் பதினேழு விளக்கப்பட்ட செயல்கள் சிலரை புறம் பேச வேண்டாம் உங்களில் ஒருவர் இறந்த தன் சகோதரனின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா நீங்கள் அதை வெறுப்பீர்கள் அல்லாஹு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கபவன் இரக்கமுள்ளவனாவான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உமக்கு அறிவில்லாத ஒன்றை நீர் பின்பற்றி நடக்காதே நிச்சயமாக கேள்வி புலனும் பார்வையும் இதயமும் இவை அனைத்தும் மறுமையில் கேட்கப்படுபவர்களாக உள்ளன பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் மற்றொரிடத்தில் அம்மா கூறுகின்றான் எந்த சொல்லும் அவன் சொல்வதில்லை அதை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள ஒரு கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில் ஐம்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் அறிந்து கொள்க வயதிற்கு வந்த ஒவ்வொருவர் மீதும் பயனுள்ள பேச்சை தவிர மற்ற பேச்சுக்களில் நாவை பாதுகாப்பது கடமையாகும் பயனுள்ளவற்றில் பேசுவது பேசாமல் இருப்பது என்பது எப்போது சமமாகிறதோ அப்போது அதை பேசாமல் இருப்பதே சரியாகும் காரணம் நல்ல சொல் கூட சில சமயம் தவறு செய்யவும் கெட்டதை செய்யவும் தூண்டிவிடும் இது வழக்கத்தில் அதிகமாக உள்ளது அமைதி காப்பதற்கு ஈடாக எதுவும் இல்லை